ஹதீஸ் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கூறியதாவது நபி செல்லும் அவர்கள் கழிப்பிடத்திற்கு செல்லும் போது நானும் ஒரு சிறுவனும் நிரம்பிய தோல் பாத்திரத்தையும் ஒரு கைத்தடியையும் சுமந்து செல்வோம் தேவையை முடித்து தண்ணீரால் அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் கைத்தடி என்பது அதன் மேல்புறத்தில் பூன் எடப்பட்டுள்ள கைத்தடியாகும் என்று